லாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ரஹிவாலி சட்னி ஆலு இது நார்த் இண்டியன் ஸ்பெஷல் ஆலு சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் அரை கப் நெய் ஒரு ஸ்பூன் விஞ்சலை ஒன்று பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் நாலு பேபி பொட்டோஸ் கால் கிலோ மாங்காய் ஒன்று புதினா தேவையான அளவு உப்பு ருசிக்கு ஏற்ப செய்முறை முதல்ல நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிடலாம் ஒரு பவுலில் கடல மாவு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுவோம் கொஞ்சமா உப்பும் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு பேவிப்பட்டோம் சேகை வச்சு நல்லா மசிச்சு வச்சுடுவோம் பச்சை மிளகா பொடி கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா மாங்காய் புதினா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா நல்லா நைஸாக அரைச்சி வச்சுடுவோம் மிக்சியில் ஸ்டவை துவச்சிப்போம் ஸ்டவ் தச்சிட்டு வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடுவோம் நெய் உருகினதும் பட்டை லவங்கம் இலக்காய் பிரிஞ்சால போட்டு நல்லா பொறிஞ்சதும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுடுவோம் சீரகம் பொறிஞ்சதும் பச்சை மிளகா பொடியை பண்ணிக்கலாம் அது போட்டுடுவோம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இந்த பேபி பாட்டர்ஸ் மேஷ் பண்ணியிருக்கோல்லையோ அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாங்காய் புதினா பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோல்லே அந்த பேஸ்ட் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு இந்த கடைசியாக இந்த கடலை மாவு தய மிக்ஸ் பண்ணியிருக்கோல்லையோ அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வந்தவுடனே தயிர் போட்டுருக்கோல் அதனால் ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தஹிவாலி சட்னி ஆளு தயார் இது வந்து நம்ம ராஜ்கீரை பூரிக்கு தொட்டு சாப்பிட சூப்பாபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளையும் மீண்டும் சந்திப்போம்